வணக்கம் ஜூன் 14 இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சுருக்கெழுத்து முறையை கண்டுபிடித்தவர் பிட்மேன் இரண்டு பிரதமரும் மந்திரிகளும் இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து மூன்று குறைந்த நேரத்தில் சூரியனை சுற்றி வரும் கோள் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று கலீலியோ எந்த ஆண்டு தெர்மோமீட்டரை கண்டுபிடித்தார் 2. இந்தியா வங்கதேசம் சீனா இடையே ஓடும் நதி எது 3. உலகிலேயே அதிக அளவில் காபி விளையும் நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி